நான் கூறாமல் விட்டுவிட்டதை என்னிடம் கேட்காமல் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்து போனதற்கு காரணம் தங்களின் நபிமார்களிடம் அவர்கள் அதிகம் கேள்வி கேட்டதும் அவர்களிடம் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதும் தானாகும் விட்டு உங்களை நான் தடுத்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை உங்களிடம் நான் ஏவினால் இயன்றவரை அதை செயல்படுத்துங்கள் என நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு இரண்டு எட்டு முஸ்லிம் ஒன்று மூன்று மூன்று ஏழு